என்னடா அப்பகுட்டி தீபாவளியெல்லாம் வந்துருச்சாடா தீபாவளி என்ன தீபாவளி ரெடி ஆயிட்டியா ட்ரெஸ் ரெண்டு ட்ரெஸ் என்னடா ஒரு தீபாவளிக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்கணும் என்ன ரெண்டு ட்ரெஸ் கொடுக்க மாட்டோம் இல்ல எங்க அப்பா ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க அப்புறம் எங்க மாமா வந்துருந்தாங்களா அப்பக்கு ஒரு ட்ரெஸ் குடுத்தாங்க எனக்கு ரெண்டு ட்ரெஸ் ஆகிச்சு மாமா பரவாயில்லடா நீ நல்லா அதிர்ஷ்டக்காரப்பா இடா சரி சரி வச்சுக்க ரெண்டு ட்ரெஸ் எங்கே போட்டுக்க வேறு என்னென்ன பலாரம்லாம் பண்ணி ஆச்சோ உங்கள் வீட்டில் என்னென்ன பலாரம் பண்ணியிருக்கிறீங்க ஆடா எங்கள் அம்மா அம்மா என்னென்னவோ பலாரம்லாம் பண்ணி வச்சுருக்காங்க அம்மா இந்த டிவியில் பார்த்துவிட்டு அதில் என்னென்ன வளன்னு சொல்கிறாங்களா அதெல்லாம் டெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தீவாலஜாம் கிடச்சிருக்கு அது பாட்டுக்கு என்னவோ பலாரம்பெல்லாம் பண்ணி ஆ எல்லாம் உனக்காக தான்டா அப்புக்குட்டி நல்லா சாப்பிடுவில்ல அப்போ குட்டி சந்தோஷப்படுத்துறதுக்காகத்தான் எல்லா பலரும் முன்னே வச்சிருக்காங்க தீவிர அணிக்க உட்காந்து நல்லா எல்லா பலரத்தையும் சாப்பிடு சந்தோஷமாயிரு சரியா ஆனால் எவ்வளவு நாம் சாப்பிட முடியும் என்ன முடிஞ்ச வரைக்கும் தானே சாப்பிட முடியும் நல்லா சாப்பிடு இந்த சாப்பிட்றதுல ஒரு மெத்தட் இருக்குடா அதாவது கிடைக்கிறது பூரா சாப்பிடக்கூடாது நமக்கு எவ்வளவு தேவையோ நம்ம வயிறு எவ்வளோ கொள்ளுமோ அதைத்தான் சாப்பிடணும் இன்னொன்று வயிறு ஃபுல்லாகவும் சாப்பிடக்கூடாது வயிறு கொஞ்சம் இடம் இருக்கிற மாதிரி சாப்பிட்டா தான் அந்த ஜீரணங்கள் மட்டில் வந்து நல்லா செயல்பட்டு நல்லா செறிக்கும் இல்லைன்னா அந்த ஜீரண பிரச்சனை வரும் அப்புறம் செரிக்காமல் போச்சுன்னு வச்சுக்க அது அதனால் அப்புறம் காய்ச்சல் வரும் அப்புறம் காய்ச்சல் வந்ததுக்கப்புறம் வெண்ணாகும் அப்புறம் சளி பிடிக்கும் அப்புறம் அதுக்கு இருமல் வரும் இப்படி ஒன்றை தொட்டு ஒன்று ஏதாச்சும் வியாதி வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்து அந்த இப்போ மழை காலம் வேறு வந்துருச்சா அடுத்து வைரஸ் காய்ச்சல் அது வர ஆரம்பிச்சிடும் அப்புறம் தண்ணியில் வந்து கிருமியில் வந்து அதில் இங்கே இந்த மாதிரி ஒன்று தொட்டு ஒன்று ஏதாச்சும் வியாதி வந்துக்கிட்டு இருக்கும் இதுக்கெல்லாம் அடிப்படையாக என்னென்னு பார்த்தா நம்ம அந்த வயிறை வந்து நல்லா வச்சுக்கணும் எது சாப்பிட்டாலும் அந்த டக்குன்னு செரிக்கிற அளவுக்கு வச்சுக்கணும் கண்ணா பின்னாடி எல்லாத்தையும் போட்டு அது வந்து எண்ணெய் பதார்த்தம்லாம் நிறைய போட்டோம்னா அது செரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும் அதனால வந்து இன்னொன்று சாப்பிடும்போது வாயில் போட்டு போட்டு டக்கு லக்குன்னு முழுங்கக்கூடாது எல்லாத்தையும் அதை வந்து வாயில் வச்சு நல்லா மென்று அந்த உமிழ்நீரெலாம் அதில் நல்லா கலக்குற மாதிரி அதை வச்சு நல்லா மென்று அதாவது பாதி ஜீரணத்தை வந்து வாயிலையும் முடிச்சிடும் அதுக்கப்புறம்தான் சாப்பாட்டை உள்ளதில்லான அப்போ தான் இந்த ஜீரண மண்டலத்துக்கு செரிக்கிறது ஈஸியாக நடக்கும் நம்ம அடுத்தடுத்து சாப்பிடுறதுக்கும் வசதியாக இருக்கும் இதெல்லாம் வந்து நம்ம ஒரு பழக்கமாகவே வச்சுக்கணும் அதுவும் இந்தமாதிரி தீபாவளி இந்த மாதிரி பண்டிகை நேரங்கள் இதெல்லாம் கொஞ்சம் நம்ம கடைபிடிச்சுக்கிட்டோம்னா நம்ம வயிற்றுக்கு எந்த பிரச்சனையும் வராது இதெல்லாம் தெரியுமாடம் உனக்கு அடவாங்க இந்த மாதிரிலாம் உட்காந்துக்கிட்டு நீங்கள் மெதுவாக சாப்பிட்டுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களாம் சாப்பிட்டு போயிடுவாங்க அப்புறம் நம்ம உட்காந்து இலையை பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியதை நமக்கு ஒன்றும் கிடைக்காது அப்படி இல்லைடா கிடைக்கிறது நமக்கு கிடைக்கும் கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது அவ்வளோதான் நமக்குன்னு உள்ளத நம்ம எப்படி சாப்பிடணுமோ அந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டோமோ நம்ம உடம்புக்குன்னு நல்லது அதை தெரிஞ்சோடனே சரி சரி அதெல்லாம் சாப்பிடும்போது பார்த்துக்குவோம் நீங்க என்ன தேவ சொல்லிக்க சரி வெடியெல்லாம் வாங்கிட்டியா ஆர்டர் ஆமாமா வீடு பூரா வெடியாக வந்து குமிஞ்சு போய் கிடக்குது அது எங்கள் அப்பா வேறு வெடி வாங்கியிருக்கிறாங்க மாமா ஊர்லேருந்து வந்தாங்களோ அவங்களும் கொஞ்சம் வெடி கொண்டுக்கிட்டு வந்தாங்க இங்கே இந்த பக்கத்தில் எங்கள் பெரியப்பா விட்ருக்காங்களோ அவங்க வெடி கொடுத்தா எப்படி பார்த்தா ஆளுக்க வெடியை கொடுத்து வீடு பூரா வெடியாக குமிஞ்சி கிடக்குது அதெல்லாம் எடுத்து வெடிக்கணும் எப்போத்தையும் வெடிச்சு முடிக்கிறேன்னு தெரியல அவ்வளோ வெடி கிடக்குது அதாவது ஒரு ஆள் வந்து இவ்வளோ வெடியெல்லாம் வெடிக்கக்கூடாதரா நமக்கு என்ன நம்ம தீபாவளிக்கு வெடி வெடிக்கணும் சந்தோஷத்துக்கு வெடிக்கணும் அதனால கொஞ்சோட்ட வெடிச்சு விட்டு இருக்கிற வெளியை பூரா ஓட்டு கொளுத்தி இதெல்லாம் பண்ணுறதுனால என்ன ஆகுனா சுற்றுப்புறம் வந்து கெட்டுப்போகுது சுற்றுப்புறம் கெட்டு போச்சுன்னா என்ன அந்த காத்தெல்லாம் நம்ம தான் சுவாசிக்கிறோம் அப்போ நம்ம உடம்புக்குள்ளே அந்த அந்த புகை மண்டலம்லாம் நம்மக்குள்ளே போய் நமக்குதான் எல்லா வியாதியும் வருது அதனால் வந்து போட்டு தீபாளிக்குன்னு ஓட்டு வாங்கி எல்லா வெடியும் வெடிச்சு அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது எதுவும் ஒரு வாங்கினோமா கொஞ்சம் அளவாக வெளிச்சமா ஒரு திருப்தி பட்டுகிட்டு விட்டுறோம் அப்போ இருக்கிற வெடியெல்லாம் என்ன பண்ணுறது வந்து இடத்துல வீட்டுக்குள்ளே வெளிச்சம் ஆகணும் அப்படி இல்ல எல்லாத்தையும் ஒரே நாளில் வெடிக்கணுங்கிறது கிடையாது ஏதோ கொஞ்சத்தை வெடிச்சு போட்டு மிச்சத்தை வச்சு வைக்கி இந்த அடுத்து வந்து இந்த புத்தாண்டு வருது அப்புறம் பொங்கல் வருது அடுத்தடுத்து வரும் முடியல இந்த கார்த்திகெல்லாம் வரும் அப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வெடிச்சுக்கோம் எல்லாத்தையும் உடனே வெடிக்கணுங்கிறது கிடையாது இன்னொன்று வாங்கும் போதே நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி வாங்கணும் கண்ணை அப்படின்னா நான் போட்டு வாங்கி எல்லாத்தையும் போட்டு வெடித்து இதெல்லாம் பண்ணக்கூடாதுலாம் சுற்றுப்புறம் ரொம்ப கெட்டு போதாக அட வாங்க மாமா ஒரு சந்தோஷத்துக்கு வெடியே வாங்கி வெடிப்போம்னா நீங்கள் என்னமோ அளவோட வெடிக்கணும் அளவோட வெடிக்கணும் திராசு வச்சு அதை வெயிட் போட்டு வாங்கியே வெடிக்க முடியும் என்னமோ நம்ம கூட காசு இருக்கிற அளவுக்கு வாங்கி வெடிக்க வேண்டியது தானே வெடிச்சுப்பிடி சந்தோஷமாக இருக்கிறத விட்டு இதுக்கு போய் அளவெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் இப்படி தான் ஒவ்வொருத்தரும் இப்படி நினைக்கிறதுனால நம்ம நாட்டில் வந்து ஒரு பொறுப்புணர்ச்சியே இல்லாமல் எதுவோ எக்கோ கட்டு போகுது நம்ம எல்லோரும் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது நம்ம சுற்றுப்புறத்தை பற்றி நம்ம மக்களை பற்றி நம்ம சுகாதாரத்தை பற்றி நமக்கு ஒரு அக்கறை வேணும் அதனால் வந்து இந்த பழக்கங்களை நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டுக்கிட்டு வந்தோம்னா தான் நம்ம சமுதாயம் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நல்லா இருக்கும் இதெல்லாம் வந்து சொன்னால் புரியாது இதெல்லாம் செஞ்சு பார்த்தா தான் உணர்ந்தா தான் பண்ண முடியும் அதனால் இதெல்லாம் நீ உணர்ந்து செய்யி சரி சரி பார்ப்போம் இப்போ முதல்ல வந்திருக்கிற வெடியை வெடிப்போம் அப்புறம் அதை பற்றியெல்லாம் யோசிக்கலாம் அப்புறம் வெடி வெடிக்கும்போது பார்த்து வெடிக்கணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏதோ விளையாட்டுத்தனமாக வெடித்து கை கால்களை வெடிச்சிக்கிட்டு அப்புறம் காயம் பட்டுக்கிட்டு கட்டுப்பொழுது இந்த மாதிரிலாம் நிறைய விபத்துக்களை இப்போ நடக்குது இந்தமாதிரி இந்த சின்ன பிள்ளையெல்லாம் விவரம் தெரியாமல் போய் ஆசைப்பட்டு கவனக்குறைவாக வெடித்து நிறைய காயங்கள் ஏற்படுத்திக்கிறாங்க அந்த மாதிரிலாம் இல்லாமல் இன்னொன்று பெரியவங்களை பக்கத்தில் வச்சுக்கிட்டு தான் சின்ன பிள்ளைய போய் தனியாக வெடிக்கக்கூடாது சின்ன பிள்ளைகளுக்கு எந்த வெடி வெடிக்கணுமோ அதைத்தான் வெடிக்கணும் பெரிய ஆனை வெடி வெடிக்கிறோம் குதிரை வெடி வெடிக்கிறேன்னு வெடித்து மேற்கொண்டு காயங்கள் ஏற்படுத்தாமல் பார்த்துக்கணும் அதெல்லாம் மாற்றுக்குவாமா இத்தனை வருஷம் வெடி வெடிச்சுக்கிட்டுருக்கோம் அம்மா இது ஒன்றும் வெடிக்க தெரியாதா அது என்ன கொளுத்தி போட்டால் வாட்டுக்கு வெடிக்குது அது என்ன பண்ண போகிறோம் நம்ம அதே அது வாட்டுக்குதான் வெடிக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்ம மேலே வெடிச்சுட்டாமல் கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கணும் அதுதான் ஆ சரி சரி அதனால் நம்ம பார்த்துக்குவோம் நீங்கள்லாம் வெடி வாங்கிட்டலாமா நமக்கு இந்த வெடி வெடிக்கிற சமாச்சாரம் பிடிக்காதுப்பா அதே ஊர் பூரம் உலகம் பூரம் வெடிக்கிறாங்க அதிகளை பார்த்துக்க வேண்டியதுதான் எவ்வளோதோ வந்து இந்த சுற்றுப்புறத்தை கெடுக்கிறாங்க நம்ம பங்குக்கு நம்மள சேர்ந்து அதை கெடுக்கணுமா நான் அந்த வெடி வெடிக்கிற வழக்கமே நமக்கு கிடையாது அதை அதனால் நம்மளால் ஒரு நல்லதை செய்ய வெடிக்கிறதே கிடையாது இப்போ அடுத்து இன்னொன்று நம்ம வந்துட்டு சந்தோஷமாக இருந்தால் பத்தாதான் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் சந்தோஷப்படுத்தும் அதுக்கு என்னமாம் வேணானோ எல்லாருக்கும் வெடி வாங்கி கொடுக்கணுமா வெடியை விடு வெடி இறந்துட்டு போகுது இப்போ வந்து நம்ம ஒரு ட்ரெஸ் எடுக்கிறோம்னு வச்சுக்க நம்ம குடும்பத்துக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு இல்லை ஒரு பத்தாயிரரூபாய்க்கு ஏதோ ட்ரெஸ் எடுக்கிறோம்னா அப்போ இவ்வளோ செலவு பண்ணிருக்கிறோம் ஒரு கூட ஒரு ஐநூறு ஒரு ஆயிரம் அந்த மாதிரி அந்த ரேஞ்சில் ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்து நம்ம பக்கத்து வீட்டில் அங்கே ஒரு ஏழை குழந்தைகள் அந்த மாதிரி இருப்பாங்க அவங்களுக்கு கொண்டு போய் அதை கொடுத்தோம்னா அவங்க எவ்வளோ சந்தோஷமாக அதை வாங்கிக்குவாங்க அந்தமாதிரி நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஏழை குழந்தைகளுக்கு ரொம்ப வறுமையில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒன்று நம்ம அந்த மாதிரி வாங்கி கொடுத்தோம்னா அவங்களும் சந்தோஷப்படுவாங்க நம்ம கொடுக்குறவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும் அதுமாதிரி இந்த மாதிரி ஒரு நல்ல சிந்தனைகளை நம்ம வச்சுக்கிட்டு இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் நம்ம உதவி பண்ணுறதுக்கு முயற்சி ஒன்று இது நல்ல விஷயமா ஆமாம் இதெல்லாம் செய்யத்தான் வேணும் இது செஞ்சா தான் பாவம் இல்லாத உங்களுக்கு கொஞ்சம் கொடுத்த மாதிரி இருக்கும் அவங்களும் சந்தோஷமா இருந்த மாதிரி இருக்கும் எல்லோரும் தானே தீபாவளியை அதனால இந்த மாதிரி இது உனக்கு யாரும் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வந்து ரொம்ப ஏழையான பசங்க இருந்தாங்கன்னா அம்மா அப்பா சொல்லி வாங்கி அவங்களுக்கு கொஞ்சம் கொடு அது மாதிரிலாம் கொடுத்தின்னா அவங்களும் கொஞ்சம் நல்லா சந்தோஷமா கொண்டாடுவாங்க பரவாயில்லவா ஆமாம் நீங்கள் அப்பப்போ ஏதாவது நல்ல விஷயம் கொஞ்சம் எல்லாத்தான் செய்கிறியா சில நேரம் தான் ஏதாவது நடக்க முடக்கா அப்படி இல்லைடா சொல்கிறது எல்லாமே நல்லதே சொல்லுவோம் அதாவது இப்போ நமக்கு பிடிச்ச மாதிரி விஷயமா இருந்தால் அது நல்லதுன்னு ஏற்றுக்குவோம் நமக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த சொன்னால் அடையுது என்னடாது அப்படின்னு நம்ம ஒதுக்கி விட்டுருவோம் அதுதான் தவிர மற்றபடி நம்ம சொல்கிற எல்லாமே நல்ல விஷயம்தான் பாரு உனக்கு எது செய்யணும்னு தோணுதோ அதை எடுத்து செஞ்சுக்க அவ்வளோதான் நம்ம சொல்ல வேண்டியது என் நான் சொல்லிட்டேன் பார்த்து நல்லபடியாக தீபாவளியை கொண்டாடு நல்ல சந்தோஷமாகிடும் சரியா சரி மாமா எனக்கு டைம் ஆச்சு எங்கள் அம்மா அந்த கடையில் சாமலாம் வாங்கிட்டோம் சொன்னாங்க அதை வாங்கிட்டு போனோம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஆ பார்ப்போம் நீங்கள் தீபாவளிக்கு வந்துடுங்க மாமா எங்கள் வீட்டுக்கு ஆமாம்டா உங்கள் வீட்டுக்கு தான் வருவேன் முதல்ல நீ எல்லாம் பலரும்லாம் பண்ணி வை நம்ம சாப்பிட்டு கூட சந்தோஷமாக எல்லோரும் தீபாவளியை கொண்டாடுவோம் சரியா சரி மாமா நான் போயிட்டு வரேன் மாமா நேராகுது சரி போயிட்டு வாப்பா பார்த்து பார்த்துட்றேன்